திருமுகம் 36 பொன் விளைவு 3 5 ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு சிவமயம் அன்பு அறிவு தயை முதலிய சுபகுணங்களில் சிறந்த உண்மை அன்பராயிய தங்கட்கு சிவகடாக்ஷத்தால் தீர்காயுளும் சகலசம்பத்தும் மேன்மேல் உண்டாகவென்று திருவருளை சிந்திக்கின்றேன் தங்கள் சுபசரித விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் மற்ற சங்கதிகளை எனக்கு சவகாசம் நேரிட்டபோது எழுதி தெரிவிக்கின்றேன் தற்காலம் வேண்டுவதை இதன் அடியில் எழுதுகின்றேன் அதாவது பொன் உரைக்கின்ற உரைகள் ஒன்று வெள்ளி உரைகள் ஒன்று இவைகளையும் இவைகளுக்கு தராசு முதலிய கருவிகள் வைக்கின்ற பை ஒன்று இம்மூன்றும் வாங்கி பங்கியில் அனுப்ப வேண்டும் சுமார் ஐந்து பலம் எட்டு பலம் நிறுக்கத்தக்க தராசு நேரிட்டாலும் அதனுடன் அனுப்ப வேண்டும் தேகத்தை பக்குவமாக பாராட்டி கொண்டு சிவசிந்தையும் ஜீவகாருண்யமும் மாறாமல் சாக்கிரதையோடு இருப்பீர்களாக இதை சமரச வேத சன்மார்க்க சங்கத்தவர் அல்லாதவர்களுக்கு வெளிப்பட வாசிக்கப்படாது வேணும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் விபவ சித்திரை இருபத்து மூன்று ஸ்டாம்ப்டு சன்னப்பட்டணம் ஏழு வீராசாமி பிள்ளை வீதியில் கீழண்டை வாடை ரெண்டு நம்பர் முப்பத்தி எட்டாவது கதவிளக்கம் உள்ள வீட்டில் இருக்கும் ஸ்ரீ இரத்தின முதலியார் அவர்களுக்கு சுபம் மெட்ராஸ்